ீிாமூர் சுேந்திரைபாய சூத்திரம் ஸ்ரீஷங்கை ஓடீப ஒன்பதாவது தவத்விஷையனப்பனியித்வ पंचदशी பஞ்சஷி நாடகதீபம் பதினெட்டாவதுலோக்காத்தல் திரியமான ஜஸ்தாமக்குஞ்சல करोती वय तथा तथा नभाषोनांतर साक्षी नभाषोनांतर साक्षी बुद्धेरदे सौहिताव भव बुद्धेर बुद्ध्याद्य शेषसंशांतौ ஸ்தி திர சித்யாரண்ய சுவாமிகள் ஆத்மா பிரம்மா என்கிற ஒரு தத்துவத்தை உபதேசம் செய்வதற்காக ஓம்பதார்த்த விசாரம் பண்ணுகிறார் அவர் தொம்பதார்த்தம் தத்தார்த்த விசாரத்தை பண்ணணும்னு சொன்னதுக்கு பிறகு தத்பதார்த்த விசாரம் பண்றதில்லை என்ன தொம்பதார்த்தம் தற்பதார்த்தம் சொல்கிறீர்கள்னு கேட்டா சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து அந்த உபனிஷத்தில் வந்து குரு வந்து சிஷ்யனுக்கு தத்துவமசி அப்படின்னு உபதேசம் பண்றார் அதனுடைய பொருள் என்னன்னா நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு பேர் அர்த்தம் அது நீ அதுவாக இருக்கிறாய் நீ அதுவாக இருக்கிறாய்னா என்ன அர்த்தம் தத்துனா அதுன்னு அர்த்தம் தொம்னா நீன்னு அர்த்தம் அசின்னா ஒண்ணு அர்த்தம் அசினா இருக்கிறாய் அர்த்தம் நீ அதுவாக இருக்கிறாய் இந்த தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை தான் எந்த சாஸ்திரத்துல சொன்ன பேசினாலும் நம்ம அதி சொல்ல போனா அது வாக்கியம் அது தத்துவமசி நீ அதுவாக இருக்கிறாய் ஆக தத் அதை என்ன பண்ணுவேட்டா தத்துங்குற பதத்தை விசாரம் பண்ணும் அதெல்லாம் ஈஸ்வர விசாரம் தொம்பத விசாரீவ விம்சிபத விசார ஐக்கிய முழுவதும் என்ன சொன்னா முதல் ஆராத்தியம் தொம்பத விசாரம் ரெண்டாவதா இருக்கிற ஆராத்தியம் தத்பத விசாரம் கடைசியா இருக்கிற ஆரத்தியாயம் அசிபத விசாரம் சொல்லுவோம் அவர் ஜீவ பரமாத்மானோ பராத்மானோ விசார ஏத்துன்னு சொன்னார் அஞ்சாவது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு அவிச்சார கிருத்தோ பந்தா விசாரேன நிவர்த்தே தஸ்மா பராத்மான சர்வதை எப்பொழுதும் இதை பண்ணணும்னு சொன்னார் ஆனா அவர் பரமாத்மா விசாரம் இந்த இதுல பண்ணல ஆனா மறைமுகமா பரமாத்மா ஒண்ணுங்கிற விஷயத்தை சொல்லிடுறாரு தொம்பத விசார இங்கே நடக்கிறது தொம்பத விசாரனால் என்ன நீ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா நீங்கிறது ஜீவனை குறிக்கிறது இந்த ஜீவனை பற்றின விசாரந்தான் பண்ணுறோம் நம்ம எல்லோரும் ஜீவர்களாக இருக்கிறதுனால நமக்கு பகவான் புத்தியை கொடுத்துருக்கிறதுனால இந்த தேசத்தில் நமக்கு இந்த சாஸ்திரங்கள்லாம் நமக்கு இருக்கிறதுனால பரம்பரை பரம்பரையாக நம்முடைய முன்னோர்கள் இந்த விச்சாரம் எல்லாம் செய்து அடைஞ்சிருக்கிறதுனால நமக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு பண்றோம் நம்ம எங்கிருந்தோ வெளி தேசத்துல தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பண்ணும் பொழுது இந்த தொம்பதத்தை ரெண்டா பிரிக்கிறோம் தொம்பத வாட்சியார்த்தம் தொம்பதார்த்தம் ரெண்டு பிரிக்கிறோம் தொம்பத வாச்சியார்த்தம் தற்பத வாட்சியார்த்தம் ஷேராஜ் தொம்பத வாத்தே புத்தி இருக்கு அதுவே நிறைய சரியா வேலை செய்ய மாட்டேங்கிறது எனக்கு கொஞ்சம் தான் சக்தி இருக்கு சக்திமான் நான் யாருன்னு கேட்டா சிற்றறி உடையவன் சிறு ஆற்றல் உடையவன் என்னுடைய இன்பமும் சிறு இன்பம்தான் நிறைய சொல்லலாம் அ அல்பஞ்ஞா அல்பசக்திமான் அகம் பரிச்சின்னஹா அகம் அபூர்ணகா நான் பரிச்சின்னமானவனாக இருக்கிறேன் எனக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு தேசத்தினாலேயும் காலத்தினாலையும் இடத்தினாலையும் இந்த உடம்புக்கு வரையறைகள் இருக்கு ஆக எத்தனையோ விதமான குறைகள் இருக்கு ஆனால் அந்த தத் சொல்றோமே தற்பத வாட்சியார்த்ததுக்கு அர்த்தம் என்னன்னா கடவுள் அவருக்கு எல்லாம் தெரியும் எல்லா சக்தியும் இருக்கு அவர் பூரணமானவர் அப்படின்னு சொல்லி கடவுளை நாம ரொம்ப உயர்வாக சொல்றோம் நம்மை தாழ்த்தி கொண்டும் கடவுளை உயர்த்தியும் பேசுகிறோம் அப்படித்தான் சாஸ்திரமும் முதல்ல சொல்லுகிறது ஆனா ஒண்ணுன்னு சொல்ற போது எப்படி முடியும் எல்லாம் அறிந்த கடவுளும் கொஞ்சமே அறிஞ்சு அதுவும் தகராறு இருக்கிற நானும் எப்படிப்பா உன்னாக முடியும்னு சொன்ன திருஷ்டாந்த அடிக்கடி சொல்றேன் இல்லையா ஜீவ ஜீவன் பலூன் ஈஸ்வர பலூன் பெரிய மகாவிஷ்ணு பலூன் வச்சு விஷ்ணுவாதி உத்தம தேகேஷு பிரவிஷ்டோ தேவதாபவத்து மதமேகேஷு பிரவிஷ்ட மர்தியாத்யமதேஷு ஸ்திதோ பஜதி தேவதம் அதெல்லாம் பார்த்துருக்கோம் அதனால இந்த வாச்சியார்த்த திருஷ்டியில் பார்த்தா ஐக்கியம் ஏற்படாது அதுக்காக லட்சியார்த்த திருஷ்டி எடுத்துக்கிறோம் அவருக்கு ஆதாரமா இருக்கிறதும் எனக்கு ஆதாரமா இருக்கிறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிற திருஷ்டியில இந்த உபாதி எல்லாம் நீக்கிவிட்டு உபஹிதம்னு சொல்லுவோம் உபாதி உபஹிதம் உபாதி உபகிதம்னா என்ன இந்த பலூன் உதாரணத்தையே சொல்றேன் பெரிய தேவத்தையோட ரூபத்தை ஒரு விஷ்ஸாக வச்சுக்கிண்டு அதுக்குள்ளே இருக்கிற காற்று நிறைய இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கோம் இதுக்குள்ளே இருக்கிற காற்று குறைவாக இருக்குதுன்னு நினச்சிருக்கோம் காற்றை குறைவாகவும் கூட்டி காட்டுறதும் அந்த பலூன் தான் அந்த பலூன் தான் கூட்டி காட்டுகிறது இது சம்ஸ்கிருத்தில் இன்னொரு வழக்கமாக சொல்கிறது என்னென்னா பெரிய பாத்திரம் வச்சுருக்கோம் பெரிய பாத்திரத்துக்குள்ள நிறைய இடம் இருக்குது சின்ன பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சமாக தான் இடம் இருக்குது ஆனா கொஞ்ச இடமா காட்டுறதும் நிறைய இடமா காட்டுறதும் இடம் அந்த பாத்திரம் தான் அந்த உபாதி தான் அது மாதிரி கடவுளை பெருசா காட்டுறது அவரோட உபாதி என்ன சின்னதாக காட்டுறது என்னுடைய உபாதி உபாதியில தான் வந்து பெருசு சின்னது இருக்கே உபஹித்தம்னு சொன்னா அதுக்குள்ள இருக்கிற ஆகாசம் இருக்கே அதை உபகித்தம்னு சொல்லுவோம் இந்த உபகிதம் வித்தியாசமே கிடையாது அதுல தான் ஒன்றுன்னு சொல்றோம் நம்ம எல்லாருக்கும் உபகிதமாக இருக்கிறது சுத்த ஜெய்தன் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றோம் நம்ம எல்லாம் நம்ம வேற வேற நினைச்சுக்கிறதுங்கிறது உபாதி திருஷ்டியில தான் நமக்கு நீ வேற நான் வேற உதிஷிய வனந்தேத உனந்த கிடையாது நம்ம என்ன பண்ணணும் அந்த பேத புத்தியை நீக்கணும்னா என்ன பண்ணணும் உபாதியெல்லாம் ஒரு தோற்றம்னு புரிஞ்சுக்கிறதோடு சரி எல்லாம் வந்து மூளைக்கு வேலை மூளைக்கு வேலை கொடுக்காம இருக்கிறது இல்லை சில பேர் வந்து மூளைக்கு வேலை கொடுக்கறது கஷ்டப்படுறாங்க அதனால என்னென்ன அப்படியே கண்ணு மூடின்னு உட்கார்ந்துட்டு இருக்கு ரொம்ப எல்லாம் போட்டு என்ன அதுக்கு இங்கிலீஷில் வேற சொல்லுவேன் இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ்ங்கிற இது என்னத்துக்கு இந்த இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ் போருமானா தமிழில் நிறைய பாட்டெலாம் வேற இருக்கு கற்ற விதைகளால் காமனோய்கள் போமோ சித்த சுந்த பாட்டெல்லாம் இருக்கு பாடச்சு அது பெருசாகிடும் இல்லை வந்து இதெல்லாம் வந்து சரியாகுமா படிச்சா போமா அப்படின்னா படிக்கிறது தான் வேணுங்கிறது சாஸ்திரம் அதனால பௌன புண்ணியன வேதாந்த வாக்கிய சதாரம்தல்ல திரும்ப திரும்ப வேதோ நித்தியம் அதியதாம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க நீங்க அப்புறம் வந்து வாக்கியார்த்த விசாரிய தாம் முடிஞ்சதா அது ஷுர்பீயாத்தீயாசீமீப்ஸனாட்சரம்சிவாக்கம் <Sanskriti> சா மா வேலையத்தான் பண்ணிண்டத நீங்க வேணா தனியா உட்காந்து குருமுகமா படிச்சதை தனியா உட்கார்ந்து யோசிச்சு கொண்டே இருக்கலாம் இப்ப நம்ம தியானத்துல பண்ணோம் இல்லையா அது மாதிரி நாம யோசிச்சு கொண்டே இருக்கலாம் நம்ம விறத்திகள்லாம் ஆத்மாக்கார விறத்தியாக பிரம்மாக்கார விறத்தியாக அகண்டாக்கார விறத்தியாக பண்ணிவிடலாம் அது பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் தானாகவே அது நீங்கள் ஒன்று அதுக்கு உங்களுடைய எஃபர்டெல்லாம் வேண்டாம் பிரயத்தனமே வேண்டாம் முதல்ல பிரயத்தனம் அப்புறம் அது அப்பிரயத்தனமாகவே நடக்கும் ஏன்னா அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய மனசாந்தி நமக்கு புரியுறதுனால அப்பிரயத்தனமாகவே நடக்கும் என்ன பண்றாரு தொம்பதத்தை விசாரம் பண்ற போது தொம்பதத்துல அம்சங்கள் எல்லாம் பிரிக்கிறார் ஆஹ் பிரமாத்தா பிரமாணம் பிரமே புதுசா இப்ப நான் பேசுறேன் இந்த வார்த்தை பிரமாத்து பிரமாண பிரமேயம் ஆஹ் பிரமாத்து பிரமாண பிரமேயத்தை எல்லாம் பிரகாசப்படுத்த அப்பிரமாதா சாட்சி இருக்கு பிரமாணம்ங்கிறது என்னது எல்லாம் மறந்து போயிருக்கோம் பிரமாத்தாங்கிறது வந்து முதல்ல என்ன சொன்னார் அவர் அதாவது அஹம் இத்திய அபிமந்தா அப்படின்னு சொன்னார் அகம் ஒரு அபிமான உடையவனாக ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னார் அவன் வந்து கர்த்தா அப்படின்னா சொல்ற பொழுது கரணம்னு சொன்னார் அப்புறம் கர்த்தா கரணம் கிரியா அப்புறம் வந்து என்ன சொன்னார் கேட்டா அந்த கிரியையை வந்து இந்திரியங்கள் வழியா வெளியில போய் விவகாரம் பண்றதுன்னு சொல்லி இந்திரியங்களையும் சொன்னார் விஷயங்களையும் சொன்னார் இதுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அவர் வந்து நாட்டியோ உடம்புதான் நாடக மேடை நாட்டியம் ஆடுகின்ற பெண் புத்தி இந்த நாட்டியம் யாருக்காக ஆடப்படுகிறது என்றால் அகங்காரத்துக்கு ஆடப்படுகிறது அதுக்கு பக்கவாத்தியமாக இருப்பது ியங்கள் விஷயங்கள் எல்லாம் சபையில இருக்கிறவர்கள் இங்கிலீஷ்ல சொன்னா அப்படி சொல்றது இந்த ஆறு அம்சங்கள் இதுல முக்கியமான அம்சம் என்னது அந்த வெளிச்சம் சாட்சி அதை நம்ம புரிஞ்சிடணும் இந்த சாட்சி தான் இத்தனைய பிரகாசப்படுத்துறது அக பிரமாண பிரமேய பிரகாசகா அப்பிரமேயாத்தா யாரு சைதன்யம் சாட்சி இதுதா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இந்த அகங்காரத்தையும் அகங்கிற வாஸ்தவமான சைதன்யத்தையும் உடறோம் ஆகையினால என்ன பண்றோம்னா நான் சுகமாயிருக்கேன் நான் துக்கமாயிருக்கேன் உடம்போட என்ன சேர்த்துக்கிற போது உடம்பு இப்போ சம்பந்தப்பட்ட அபிமானங்களை எல்லாம் அதை உண்மையு நினைக்கிறேன் அதுதான் பெரிய கஷ்டம் அது ஒன்றும் விவகாரம் பண்ணிட்டா பரவாயில்லை அதை உண்மையு நினைக்கிறேன் அது மாத்திரம் இல்லை இந்த மனசில் இருக்கக்கூடிய மனசோட சேர்த்துக்கிறேன் எல்லாம் பரிசியா உடம்போடு சேர்த்துக்கொண்டால் நான் வந்து கட்டையாக இருக்கிறேன் நட்டையாக இருக்கேன் குண்டாக இருக்கேன் சிகப்பாக இருக்கேன் இந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருக்கேன் எல்லாம் வந்து விடுறது அப்புறம் மன எனக்கு பசி இருக்குது தாகம் இருக்குது அந்த மாதிரி சேர்த்துக்கிறோம் மனசோட சேர்த்து கொண்டோம்னா என்னுடைய இதெல்லாம் சரி பண்ணவே முடியல எத்தனை வருஷமாக ஆச்சு அப்படின்னு அதோடு குறப்பட்டுக்கிறோம் அப்புறம் புத்தியோட சேர்த்தா எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ படித்தாலும் புரிய மாட்டேங்கிறேன்னு சொல்லி புத்தியோடு சேர்ந்து குறைப்பட்டுக்கிறோம் ஆகையினால வந்து எவ்வளவுதான் படிச்சாலும் எத்தனை தான் கேட்டாலும் புத்திக்கு திருப்தியே வரமாட்டேங்கிறது ஆனா ஸ்வரூபமும் நித்த இருக்கு ஆகையினால எத்தனை சாஸ்திரத்தை படிச்சாலும் என்ன படிச்சாலும் புத்தி என்னன்னா இன்னும் வேணுங்கிறது இன்னும் வேணும்னுதான் சொல்றது அப்ப வந்து புத்திக்கும் திரு புத்தியிலையும் நமக்கு திருப்தி வர மாட்டேங்கிறது மனசுலயும் அது சரியாக மாட்டேங்கிறது அப்புறம் வந்து உடம்புலையும் நமக்கு வந்து அவ்வளவு ஒன்றும் திருப்தி இல்லை நமக்கு இருக்கிற பொருள் இல்லையாண்ணா இதை காட்டுல நிறைய பேர் வச்சுக்க பார்த்தா தாங்க முடியல ஆகினால எல்லா பக்கத்து இதெல்லாம் இவ்வளவும் நம்ம சத்தியம்னு நினைச்சுட்டு இருக்கோம் சாஸ்திரம் வந்து என்ன சொல்றதுன்னா இதெல்லாம் வந்து போற சமாச்சாரம் சொல்லி அதைத்தான் நம்ம பதினெட்டாம் ஸ்லோகத்துல பார்த்தோம் தத்ரஹஸ்தே நிரத்தியமானே நிறைய நிறிய தீவா தோயா பத்தொன்பதாவது ஸ்லோகத்துல அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இவர் என்ன சொல்றார் அது அதோட ஸ்தானத்துல இருக்குன்னு அதுதான் இப்ப கேள்வி அது எங்க இருக்குன்னு கேள்வி வந்துடும் சாட்சி நிஜஸ்தான ஸ்திதஹா அது அதுக்குள்ள இடத்துல அது இருக்குன்னு அதுக்குள்ள இடம்னா என்ன அதான் கேள்வி வரப்போறது அப்ப வந்து பகிரந்தர் கர்வன்னு பகிஹி கமஹ அந்த வெளியில போறது உள்ள வர்றது இதெல்லாம் எது பண்றது மனசுதான் பண்றதே தவிர ஆத்மா பண்றது இல்ல சைத்தன்யம் பண்றது இல்ல சாட்சி அவரோட பாஷையவே பயன்படுத்துவோம் சாட்சி பண்றதில்லை அகுர்வன் ஆனா புத்தி சாஞ்சல்யாத்து கரோத்தி இவ்வளோ கரோத்தின்னல் வழியா வர்ற வெளிச்சத்துல நம்ம கைய ஆட்டினா வெயிலே ஆடுற மாதிரி இருக்கு ஆனா வெயில் ஆடல அந்த மாதிரி இருக்கு அது மாதிரி என்னன்னா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா நமக்கு பிறப்பு இறப்பு இருக்கிற மாதிரி இருக்கு நமக்கு சுக்துக்கம் வர்ற மாதிரி இருக்கு நமக்கு அறிவும் அறியாமையும் இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாத்தையும் சொல்லணும் மாதிரி இருக்கு இது புரியற மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட அதிகம் சொன்ன நீங்க சொல்றதெல்லாம் புரியற மாதிரி இருக்கு புரியறதுன்னு சொல்லிடணும் புரியற மாதிரி இருக்குன்னா என்ன ஆகும் அங்கேயும் அதே தகராறுன்னு ஆயிடும் ரொம்ப நேரம் சொன்னது இதெல்லாம் நீங்க அந்த இவனு சொன்னது புரியற மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடாது அது புரியுறது அவ்வளவுதான் இவங்கிற பதம் போட்டதுனால என்ன அர்த்தம்னா அந்த சங்கராச்சாரிய அந்த மமைவாம் ஜீவ பூதன அம்சா இவ அம்சஹாம்பர் அம்சம் மாதிரி இருக்கு ஆனா அம்சம் இல்லைன்னு அங்க சொல்லுவார் என்ன சொல்றம்விதம் விமூடா நானு பஷியந்தி பஷியந்தி ஜான சக்குஷா நல்ல ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் அதை விட பியூட்டிஃபுல் எதந்தோ யோகினச்சயினம் பஷ்யந்தியாத்மன் யனே என்ன சொல்லிருக்குன்னா இந்த வந்துஸ்பர்ஷனம் எல்லாம் தினம் சாப்பிடுறோம் rasanam நேரம் சொல்றோம் ரசனம் ஹிராணமே அதிஷ்டன் upasevate ம்ரோத்ம் சு ஸ்பசனம்ச்சனம் கிர அதிஷ்டம் அம் மனஹாச்ச அதிஷ்டாய விஷயானு உபசேவத்தே இந்த ஆத்மா மனதை சார்ந்திருந்து இந்திரியங்கள் வாயிலாக விஷயங்களை அனுபவிக்கிறது அதுக்கப்புறம் என்ன ஆகுறதுன்னா இந்த சரீரத்தை விட்டு கிளம்புறது அப்புறம் இன்னொரு சரீரத்துக்குள்ள புகுந்துக்கிறது அப்புறம் அதுல இருந்துட்டு சரீரத்தில் சுக சுக்கத்தை அனுபவிக்கிறது இதை யோசிக்கப்படாதாங்கிறவர் உத்கிராமந்தம் கிளம்புறான் உடம்பை விட்டு ஸ்திதம் வாப்பி புஞ்சானம் வா குணான்விதம் சத்துவகுண இது ரஜோகுணம் இதெல்லாம் சேர்ந்து இந்த குண போகங்களையெல்லாம் அனுபவிக்கிறான் குணபோக்தா அனுபவிக்கிற इद யோசிச்சு பார்க்க கூடாத நம்ம உடம்புக்குள்ள விஷயத்தை வாபி புஞ்சானம் வா குணாவிதம் விமூடா ந அனுபசியந்தி விசேஷ மூடா ந அனுபஷிய ना சாஸ்திர ஆச்சாரிய உபதேசம் अनु என்ன பஸ் குருக்கிட்ட போகிறதில்லை உட்காந்து படிக்கிறது இல்லை இதை விசாரம் பண்ணுறதில்ல புரிஞ்சுக்கிறது இல்லை சொன்னால் கேட்கறது இல்லை என்னால் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி எளிமையாக இருக்கப்பா ஐய மெத்த சுலபம் அப்படின்னு சொன்னால் கேட்கறது இல்லை அதெல்லாம் யாராக முடியும் அப்படிங்கிறான் அப்புறம் ஒவ்வொன்று அழுவான் அதுக்குத்தான் நீ அழாதப்பா போய் படி எல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு விமூடாக ந அனுபசியாக அனுபஷியந்திஷ்யுடையவர்கள் இதை காண்கின்றார்கள் தன்னிடத்திலேயே இருக்கும் அந்த மெய்ப்பொருளை மூடர்கள் பார்ப்பதில்லை ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான் மாணிக்கவாச்சகர் உணராதவர்கள் உள்ளத்திலும் அவன் விளங்கி கொண்டிருக்கிறான் ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான் கண்டும் கண்டிலன் என்ன கண் மாயமேம்பர் கண்டும் கண்டிலன் பார்த்தும் பார்க்காம இருக்கானே நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் யாரையோ சில பாரு பார்த்தும் பார்க்காம போறான் பார்த்தியாங்கிறான் நீ உன்னையே பார்த்தும் பார்க்காம இருக்க இதுல அடுத்தவன் பார்த்தும் பார்க்காம போறான் பாருணா அவன் பாவம் ஏதோ ஞாபகத்தில் போயின்னான் அவ்ள தூரத்துக்கு ஞாபகம் இருக்கு கண்டும் கண்டிலன் என்ன கண் மாயமே அப்படி சொல்றாரு மாணிக்க வாட்சகர் இது கடவுளை சொல்றது நமக்கும் அது பொருந்தும் ஏன்னா இங்கே ஆக்சுவலாக இந்த சாட்சிங்கிறது வேற யாரும் இல்லை பரமாத்மா தான் அதனால் ஜீவ பராத்மான விசார ஏத்து சர்வதைவ விசார ஏதுன்னு சொன்னால் அவர் பிரமாத்திருமாண பிரமேயத்தை எல்லாம் சொல்கிற போது அது ஜீவாத்மா சாட்சியை சொல்கிற போது பரமாத்மா நம்மிடத்துலே இந்த ஜீவாத்மா பரமாத்மா அம்சம் இருக்கு அந்த பரமாத்மா அம்சத்தை தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் அப்படி தான் சொல்லியிருக்கு அப்படி எடுத்துக்கணும் நாம் என்ன பண்ணணும் பிரமா அதாவது கர்த்தா கரணம் அந்த பகிர்வத்தையும் ஜீவனுடைய அனுபவமா வச்சுக்கணும் அந்த ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கிற சாட்சிய பரமாத்மாவா புரிஞ்சுக்கணும் அப்படித்தான் விவேக சூடாமணியிலையும் சொல்லிருக்கு கோசா வனாத்மா பரமஹ்க ஆத்மா அதையும் சொல்லிடுறேன் எனக்கு அந்த ஸ்லோகத்தை சொல்லி ஆகணும் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுறது குரு சாஸ்திரத்தின் துணை கொண்டு முயற்சிக்கின்றவர்கள் ஆத்மாவில் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த மெய்ப்பொருளை உணர்கிறார்கள் எதந்தகா யோகினா ஆத்மனே அவஸ்திதம் எதந்தோ யோகினச்சயினம் பசியந்தி ஆத்மன் அவஸ்தம் எதந்தோப்பி அகிருத்தாத்மான அடுத்தவரியில் குரு சாஸ்திரத்தின் துணை கொண்டு படிப்பவனாக இருந்தாலும் புண்ணியம் சரியாக பண்ணவில்லை என்றால் புரியாதுன்ட்டார் எதந்தோப்பி அகிருத்தாத்மனம் பசியந்தி அச்சேதா ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வரி ரொம்ப வருஷமா படிக்கிறேன் புரிய புண்ணியம் அந்த ஸ்லோகம் சொல்றதுக்கு சங்கராச்சாரிய சொல்றார் குரு சாஸ்திர உபதேசத்வாரா எதந்தாப்பி தந்தாப்பி அகிருத்தாத்மான அகிருத்தாத்மான புண்ணியம் சரியா இல்லைன்னு சொல்ற இது ஒரு முக்கியமான பிரமாணம் ஏன்னா படிச்சாலும் புரியறது இல்லைன்னு சொல்றவாளுக்கு இந்த ஸ்லோ அத்தியாயத்தில சிம்பிளா சொல்லிருக்கு நம்ம கொஞ்சம் விஸ்தாரமா பார்த்து கொண்டிருக்கோம் அகுர்வன் புத்தி சாஞ்சல்யா கரோ தீவ தம் சொன்னீர்களே அந்த நிஜஸ்தானம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறார் ஸ்தானம் ஸ்தானம்னா என்ன ஸ்தானம்ங்கிறது சாதாரண எதை குறிக்கும்னா ஒரு இடத்தான் சாட்சி அப்படின்னு சொன்னார் அப்ப நிஜஸ்தானம்னு சொன்னீர் கிடையாது எங்க அந்த நிஜஸ்தானம்ங்கிறது எங்கேயாவது மேலே இருக்கா தத் விஷ்ணோ பரமம் பதம் விபவம் இந்த விசிஷ்டாத்வைதே இருக்கும் இந்த கோயில் அங்க போகணுமா நீ நீ வந்து ரொம்ப இதாகணும்னா அந்த இடத்துக்கு போகணும் நிஜஸ்தானம்னா என்னென்னா நாலாவது மாடின்னா நிஜஸ்தானம் வந்து நாலாவது மாடி இங்கே கோவிலில் அதுக்கப்புறம் வந்து நூற்றி எட்டு திருப்பதியில் ரெண்டு திருப்பதி மேலே போகணும் உடம்பு இந்த உடம்போடு போக முடியாது நூற்றி எட்டு ரெண்டு திருப்பதி ஒன்று வந்து பார்க்கடல் மற்றொன்று பரமபதம் பார்க்கடல் வேறே பரமபதம் வேற ஞாபகம் வச்சுங்க வைஷ்ணோ வந்து படுத்துட்டு இருப்பார் பரமபதத்தில் போன உடனே உங்களை தொடு தொடையில உட்காந்து வச்சு உங்களை உச்சி மோந்து பெருமாள் எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க நமக்கு கிடைக்காது அங்கேயாவது கிடைக்கட்டுமே அப்படின் அந்த உண்மையான அன்பும் தூய்மையான இதுவும் அங்க கிடைக்கட்டுமே தான் இங்க ஸ்லோகம் சொல்றது பாருங்க இருபதாவது ஸ்லோகம் நம்ம படிச்சுட்டோம் ந பாஷ்யா ந அந்தரஹா சாட்சி அது உள்ளேயும் இல்லை வெளியிலே சில பேர் என்ன சொல்றாங்க உள்ள போங்கன்னா என்னத்தை பண்றது ஓழ்ந்து உள்ளே செல்லுங்கள்னா சொல்ற போது ஆமாமா அப்படித்தான் உள்ளே போகணும் அப்படின்னா உள்ள போனால் என்ன இருக்குதுன்னு காணாமல் போயிடுச்சு ஒன்றும் தெரியலையே பாழே விஞ்சியது அல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன் என்ற மகன் மதிய தெளி மதி தெளிய சொல்லுவார்னு கைவில் என்ன சொல்லுகிறது உள்ளே போனா இல்லை வெளியில தேடி போன நாடும் நகரமும் நற்றொரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே அப்படின்னு ஒரு பாட்டுக்கு திரும்ப வந்திருக்கு வந்து தேடி கண்டு திருமாலும் நான்முகனும் அது சுர்த்தா திருப்தி வரும் திருமாலும் நான்முகனும் தேடி தேடோனா என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படிலாம் சொல்றது வாஸ்தவந்தான் யோகே தனி தம் குஹாய்பொருள் வெளிப்படுகிறது சதா சர்வகத்தோபிய சர்வகோபியாத் புத்தியில தான் அது பிரதிபிம்பிக்கிறதுபிம்பவதுலாம் சொல்லிருக்குறதுனால அந்த நிஜஸ்தானம் என்னன்னு கேட்டா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது உள்ளேயும் இல்லை வெளியிலும் இல்லை உள்ளே வெளியிலேங்கிறதெல்லாம் புத்தியினுடைய தேசம் பா புத்தினால கற்பிக்கப்பட்டது நீ புத்தி அடக்கி ஒடுக்கினியானா அடக்கி ஒடுக்கினியானம் விசாரம் பண்ணி அதை இது பண்ணினியானா அஸ் எத்தனை பாதி தத்த சகா அப்பவும் பழைய அடங்கி ஒடங்கின பிறகு எந்த இடத்துல அது பிரகாசிக்கிறதோ அது இருக்கு எந்த இடத்துல அது பிரகாசம் அப்புறம் குத்ரானு கேட்க வேண்டிதான் எத்திர பாதி தத்ரா அஸ்த எங்க புத்தியெல்லாம் அடங்கி ஒடுங்கின பிறகு அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அது இருக்கு என்ன நீங்க சொல்லிகிட்டே போறீங்க திரும்ப திரும்ப இடங்கிற புத்தி போகமாட்டேங்கிறது என்ன அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் தேச கோபி நே தர்வாக்கு ம்ாசேத்தே சர்வகத்ம் து நீ எல்லாத்தையும் ஒடுக்கு அந்த இடத்துல அது இருக்குண்ணா எல்லாத்தையும் ஒடுக்கிடு யச்சேத் வாங் மனசு நீச்சேத் தத் யச்சேத் பிராஜ ஆத்மனி வாங் மனசு நீச்சேத் தத் ஞான ஆத்மனி மகதி நீ யச்சேத் தத் எச்சேத் ஷாந்த ஆத்மனி என்று கடோபனிஷத் சொல்வது இதில் இதை ஒடுக்கு அதில் அதை ஒடுக்குன்னு சொல்லுகிறது யச்சேத் வாங் மனசி நீயச்சேத் தத் எச்சேத் ஞான ஆத்மனி ஞான அதாவது நீ வந்து இந்திரியங்களையெல்லாம் மனசில் ஒடுக்கு மனச புத்தியில ஒடுக்கு புத்திய அவ்வக்தத்தில் ஒடுக்கு அவ்வியத்தை பரம்பொருளை ஒடுக்கி அதுவாக இருசேஷ்டி தாமஹு பரம இப்படிலாம் கட்டோபரிஷத் மந்திரமெல்லாம் சொல்லுகிறது அங்கே இருக்குன்னா என்ன அப்புறம் கடைசியில் சொல்றாரு அங்கே ஒன்றும் தெரியலையே இடமே தெரியலையே நானும் வந்து புத்தி எல்லாம் புத்தியெல்லாம் நீக்கிவிட்டேன் எல்லா நீக்கிட்டு பார்த்தா அங்கே ஒன்று இடமே காணமேன்னு அது ஒரு ஒளி நிறைந்த இடம் அப்படிலாம் சொல்லுவான் சாதாரணமாக ஒழுங்கா படிக்கலைன்னா இப்படிலாம் தோணும் அதனால நான் அது வந்து ஒரு ஒளி நிறைந்த இடம் அங்கு அங்கு சென்றவர்கள் மீண்டும் திரும்புவதில்லை ஏன்னா கீதையில் வேற சொல்லி வச்சிருக்கு அங்கு சூரியன் பிரகாசிக்காது அங்கே சந்திரன் பிரகாசிக்காது ஏன்னா அவரே பிரகாசிக்கிறார் பகவானை அதனால் நான் தத் பாசயத்தை ஏற்கனவே குழம்பி இருக்கிற நமக்கு அதை பார்க்கவும் முடியாது போறதுக்கு என்ன பண்ண முதல்ல அப்புறம் அது மாதிரி அந்த சாஸ்திரத்தில் இருக்கு அங்கே அந்த பரமபதம் இருக்குது அந்த மேலான இடம் இருக்கு அது செத்த பிறகு நம்ம அந்த இடத்துக்கு போவோம் இருக்கிற வரைக்கும் அதை பற்றி இங்கே படிக்கத்தான் முடியும் அது சொர்க்கத்துக்கு சரி பிரம்மலோகத்துக்கு சரி ஆனால் ஆத்மா சைத்தன்யம் பிரம்மனுக்கு அது பொருந்தாது அதனால என்ன சொல்கிறனா கோபி தேசகா ந பாசேத எந்த தேசமும் அங்கே விளங்குறது இல்லையே அப்படின்னு சொன்னால் அதாவது உச்சமே கிடையாது அப்படின்னா தேசமே கிடையாதுன்னு வச்சு வச்சு போல உண்மை அதேசா தா அதேச என்ன அது தேசம் இடமற்றதாகவே இருக்கட்டும் தமிழ்ல இருக்கு பாருங்க அது இடமற்றதாகவே இருக்கட்டும் நமக்கு வந்து இந்த தேசம்ங்கிறது புத்தினால கற்பிக்கப்பட்டதுன்னு இந்த அடுத்த வரி சொல்ல சர்வதேச பிரகுப்தைவ சர்வகத்வம் நது இன்னொரு கேள்வி வேற வருது சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா அது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறதுங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அது தேசத்தை தானே குறிக்கிறது எல்லா தேசத்துலேயும் அது இருக்குது நல்லவோ குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் அது நமக்கு ஏற்கனவே மனசில் தேசத்தை பற்றி தேசம்னா இங்கே ஞாபகம் வச்சுங்கோ பாரத அமெரிக்கா தேசமாக நினச்சிடுவாங்க தேசம்னா இடம்னு அர்த்தம் அது எல்லா எல்லா இடத்தையும் சேர்த்து தான் பொதுவாக இடம்னு சொல்கிறோம் து வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட இதுன்னு இல்லை எல்லா இடத்தையும் பொதுவா சொல்லி சர்வதேச கிளிப் கிளிப்னா கல்பனா சூப்பர் இம்போசிஷன் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா சம்ஸ்கிருதத்துல அத்தியாசா நம்ம மனசுல இந்த இடம் இடம்னு சொல்லி ஒன்னு பதிஞ்சு போயிடுது அதுக்காகத்தான் அது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கு சொல்லிருக்கே தவிர ரொம்ப டெக்னிக்கலா சொல்லணும்னா சர்வகத்வம் கௌனம் முக்கியம் வேதாந்தத்தில் வந்து சர்வகதான் சொல்லிருக்கு ஆத்மா சர்வகதான் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோ பிரம்மன்ல தான் இடம் கற்பிக்கப்பட்டிருக்கே தவிர பிரம்மன்ல இடம் இருக்கே தவிர இடத்துல பிரம்மநெறி அப்படி சொல்ல விடாது இடத்தை வியாபிச்சிருக்குங்கிறது வேற விஷயம் இப்ப வந்து அலையில தண்ணீர் இருக்கு அலையில தண்ணீர் இருக்கு அப்படின்னு சொல்றது சரியா தண்ணீர்ல அலை இருக்குன்னு சொல்றது சரியா அலையில தண்ணி தண்ணீர்ல அலை இருக்கு பாடத்தை மாத்தி விடாது தண்ணீர்ல அலை இருக்குன்னு சொல்றது தான் ரொம்ப சரி தண்ணீரில் அலை கற்பிக்க அலையில தண்ணீர் இருக்குன்னு சொல்றதுங்கிறது சும்மா சொல்றோமே தவிர சொல்லப்படாதுன்னு இல்லை அலையில தண்ணீர் இருக்குன்னு சொல்லப்படாதுன்னு இல்லை ஆனால் நல்லா சொல்லணும்னா என்ன பண்ணணும் தண்ணீர்ல தான் அலை இருக்கு அது மாதிரி தேசத்துல பிரம்மன் இருக்குன்னு சொல்றதா பிரம்மன்ல தேசம் இருக்குன்னு சொல்றதா பிரம்மத்தில் தேசம் இருக்குன்னு சொல்றதுதான் சரி ஆக தேசம்ங்கிறது கற்பிதம் ஆத்மன ஆகாசம்பூத்தகான்னு வேதம் சொல்லி இருக்கிறதுனால ஏன்னா நம்ம மனசு எப்பவுமே தேச கால வஸ்துவே தான் நினைச்சுட்டு இருக்கு அதுக்கு ஒரு பிடிப்பு வேணும்னா இன்னும் ஒரு தேசம் ஒரு காலம் ஒரு வஸ்து இதைத்தான் நினைக்கும் நாம ரூபமாக இருக்கிறதத்தான் நினைக்கும் அல்ல தேசத்தை நீக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னும் கூட சொல்லணும்னா அவஸ்தில சொல வந்து தேசமெல்லாம் கற்பிக்கிறோம் ஆனா முழிச்ச உடனே அந்த தேசம் காலம் வஸ்து எல்லாம் ஒண்ணு இருக்கா ஒண்ணுமே கிடையாது உண்மை ஜாகிரத அவஸ்தியம் ஆயிடுறது பொய்யாயிடுறது ஆக சொனாவஸ்தில இருந்த தேச கால வஸ்துக்கள்னா ஜாகிரதாவஸ்தில இல்ல சொந்தமா இருக்கா இல்ல சொனாவஸ்தா தேசகால வஸ்தும் இருக்குது சொல்லுவோம் அதே மாதிரி இந்த தத்துவத்தை புரிஞ்சு கொண்ட பிறகு பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சு கொண்ட பிறகு ஜாகிரதாவஸ்தேசகால வஸ்துவும் சந்தேகமா இருக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா அது சரி சுவாமி ஒத்துக்கிறோம் இது எப்படின்னா ஆனா என்னன்னு கேட்ட இதுல இதுல ஒரு சிக்கல் என்னன்னா சொப்னாவஸ்தையோட பிரதீத்தியே இல்லை பிரதீத்தின்னா என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸே போயிடுறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொய்னு சொல்லி இப்போ நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இது ஒரு அனுபவமாக இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அனுபவமாக இருக்கு ஆனால் அந்த உதாரணத்தை விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிறதுனால இந்த ஜாக்கிரதவஸில் எக்ஸ்பீரியன்ஸ் வலியேன்னா நம்ம அதான அதுல வந்து அந்த சொப்னாவஸ்தான் தேசகால வஸ்துக்கள்லாம் கிடையாதுங்கிறது ஜாகிரத அவஸ்தில இல்லங்கிற அனுபவம் அவஸ்தையிலே அனுபவம் வரலையே நம்ம என்ன பண்றோம்னா இந்த அனுபவம் வர வேண்டாம் புரிஞ்சுண்டா போறும் சொல்றோம் அது மாதிரி சொப்னாவஸ்தை எப்படி பொய்ன்னு ஜாகிரத அவஸ்தில புரியறதோ அப்படி ஜாக்கிரத அவஸ்தை பொய்னு ஜாகிரத அவஸ்தையிலே எப்படி புரியும் அப்படின்னா புரியும் இப்படி ஒழுங்காக படித்தா புரியும் ஒழுங்காக படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கேன் நான் ஆஹ் என்னால் படித்தா அது புரியத்தா வரும் அதனால் உங்களுக்கு வந்து சொப்ராவஸ்தித்யாங்கிறது அனுபவ ரூபமாக இருக்குது இங்கே வந்து ஜாக்கிரத அவஸ்தை ஞான ரூபமாக இருக்குது என்ன ரூபமாக இருக்குது அனுபவம் வேணுமா அனுபவம் வேணும் என்ன பண்ண தெரியுமா சுஷு வந்து உங்களுக்கு அவஸ்தைக்கு போகணும் அப்பவும் அது அனுபவமா இருக்கு அனுபவிக்கிறேன்னு தெரியுமோ அங்க அனுபவம் இருக்கு ஞானம் இல்லை இங்க ஞானம் இருக்கு அனுபவம் இல்லை அனுபவம் வேணுமானா வேண்டாம் யாருக்கு வேணும் அனுபவம் நமக்கு தேவை என்னன்னா ஞானம் தான் அனுபவம் தேவை இல்லைங்கிற ஞானம் வேணும் இருக்கையப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இது சுவாமிஜி எத்தனையோ வருஷம் படித்தாலும் இன்னும் அந்த பிரதீத்தி போக மாட்டேங்கிறது என்ன பிரதீத்தி இருக்கத்தாங்க அப்போதான் என்ஜாய் பண்ண முடியும் நான் வந்து இந்த உடம்போடு இருக்கணும் என்ன வந்து அஞ்சு பேர் பாராட்டணும் பத்து பேர் திட்டணும் அப்பதான் வந்து இந்த திட்டம் வாழ்த்தும் எனக்கு இல்லைன்னு நினைக்க முடியும் அப்பதான் எனக்கு சுகம் இல்லை துக்கம் இல்லேன்னு சொல்றதுக்கு சந்தோஷமா இருக்கும் எனக்கு வந்து தெரிஞ்ச உடனே சுகது அத்தனை அனுபவமே போயிடுதுன்னு வச்சு கூட இந்த ஞானத்தை நான் எப்படி போய் ரசிக்கிறது நமக்கு எப்பவுமே நம்ம அதை அனுபவிச்சு ரசிக்கணும் இருக்கு அதனால இந்த அத்வைத்த அனுபவிக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்குன்னா என்ன ஞானத்தை அனுபவிக்கிறதுக்கு சொல்றேன் அனுபவிக்கிறதுக்கு துவைத்த அனுபவம் வேணும்பான் இதுலருந்து தெரிஞ்சுங்க இப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்லி இருக்குன்னா சர்வதேச பிரகுப்தி சர்வகத்துவம் சர்வகத்வம்னா என்ன அப்படி சொல்றோம் எல்லா இடத்திலையும் அது இருக்கு கச்சதினா அது வாஸ்தவமா கச்சதி இல்லை எதுக்கு சாட்சிக்கு சர்வகத்வம் வீசாவாஸ்தவ பருஷத் சொல்றது தீரே தத்வந்தே தர தது சர்வசாசியாஹியும் அழகான மந்திரம் அது அது அதோட ஸ்வரத்தோட சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் தி தன்னை ஜதி தூரே தத்வந்தே ததந்தரஸ்யர்வது ததேஜதி தின என்னென்ன அது ஆசைகிறது தன்னை ஜதி அது ஆசைகிறது இல்லை என்ன அடுத்தவரி ததேஜதி தன் நைஜதி தத் தூரே அது வெகு தூரத்தில் இருக்குண்ணா தத் அந்த தத் அந்த உள்ளே இருக்குண்ணா தது சர்வசிய அந்த தது சர்வசியாஸ்ய பாஹ்யதா இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவோம்னா முர தமிழில் முரண்படுகின்ற வார்த்தைகளால் முரண்பாடுக்கு அப்பாற்பட்ட பொருளை விளக்குகிறோம் ரிலேட் இங்கிலீஷில் சொல்லுவார் சுவாமிஜி relative words ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் கான் ரிவீல்யூட் ஆனா என்ன பண்ணி ரிலேட்டிவ் நீங்க என்ன பண்ணணும் இந்த வஸ்துவ புரிய வைக்க முடியாது அப்ப என்ன பண்றதுன்னா ஆபேட்சிக சப்தங்களை முரண்படுத்துனா குழப்பு அப்பதான் புரிஞ்சுப்பான் காலம்பறை தியான ஸ்லோகத்தை சொல்றோம் இல்லையா சொல்றோமே மனசா மிபாந்தி அனு நிகமாக அவ இது அல்ல இது அல்லன்னா ஏதாச்சுன்னா அது எப்படி இருக்கும்னா அணுவுக்குள்ள அணுன்னு ஓஹோனா மகத்துல மகத்துன்னா ஏதோ ஒன்று சொல்லுங்கோ அணுவுக்குள்ள அணுன்னு சொல்லுங்கோ மகத்துக்குள்ள மகத்துன்னு சொல்லுங்கன்னா எல்லாம் அதுதான் அதுதான் அணுவுக்குள் அணுவாக இருக்கிறது அணுவுக்குள் அணுவாகும் அப்பாலுக்கு அப்பாலாயும் கணுமுற்றி நின்ற கரும்புளை காட்டி இப்படி எல்லாம் பாட்டெல்லாம் படிக்கிறோம் இல்லையா அனோரணி யான் மகதோ மகி யான் குஹா யான் சர்வகத்வங்கிறது நமக்கு ஏற்கனவே இருக்கிற கற்பனையினுடைய அடிப்படையில் அது சொல்றதே தவிர இது நீ சொல்லப்படுறவர் எல்லா தேசத்திலையும் அது இருக்கு எல்லா எல்லா இடத்துலையும் அது இருக்கு எல்லா கால நீங்க அதையும் சேர்த்துக்கணும் எல்லா காலத்திலயும் இருக்கு எல்லா பொருளையும் இருக்கு எல்லா பொருள் எல்லா தேசமாகவும் எல்லா எல்லா சர்வ தேசங்களிலும் சர்வ காலங்களிலும் சர்வ வஸ்துக்களிலும் அது இருக்கிறது வியாபிக்கிறதுனால எல்லாவற்றையுமே வியாபிக்கிறதுனால சொல்லப்பட்ட அதனால சர்வதேச பிரக்லிப்திய சர்வதேச கற்பனையின் அடிப்படையில் தான் சர்வகத்வம் என்று ஆத்மாவுக்கு லக்ஷணம் சொல்லப்படுகிறது ஸ்வதா நது உண்மையில் அது தேசமாக இல்லை அப்ப நிஜஸ்தானஸ்தகா எத்திர பாத்தி தத்த அஸ்தி எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிற அறிப்போம் அதுக்கு ஒன்று இடம் கிடையாது அது வந்து கால தேச இந்த இதில் நாராயணியத்தில் முதல் ஸ்லோகம் ஒன்று இருக்குது சாந்திரந்தாவதாத்மகம் அனுபமிதம் கால தேசாவதி நித்தியமுக்தம் நிகமசதசிரே நிர்பாசியமான பாடுற பொழுது அவர் சொல்றார் நாராயண பட்டத்ரி அதுக்கப்புறம் முதல்ல எடுத்து சாந்திரந்தாவதாத்மகம் அனுபமிதம் ஒப்புற்ற சித கட்டின அதுக்கப்புறம் கால தேச அவதி அவதினா என்ன கால தேச அவதிப்யாம் நிர்முக்தம் விடுபட்டவர் நித்தியமுக்தம் எப்பொழுதும் விடுபட்டவராக இருக்கிறார் அதை பத்தி யாரு சொல்றாருன்னா நிகம சத சகசிரேன நிர்பாஸ்யமானம் நூற்று கணக்கான ஸ்ருதிகளால் பிரகாசப்படுத்தப்படுபவர் இந்த குருவாயூரப்பன் அப்படி சொல்றார் இதுலருந்து என்ன அர்த்தம்னு அது அப்புறம் நம்ம அது பாவனைக்கு வந்துடுறோம் ஆனால் சர்வதேசம்ங்கிறது என்னன்னா ஏற்கனவே நமக்கு தேசம்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அப்படி சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலே கிடையாது நது ஸ்வதஹா தேசகா வர்த்ததே அதுக்குன்னு ஒரு தேசம் கிடையாது எல்லா தேசமும் அதுல கற்பிக்கப்பட்டிருக்கிறது அதனால அதுக்கு தேசம் கிடையாது அந்த தேசம் நீக்கிடும் தூக்கத்துல என்ன இருக்கு தேசம் தெரியறதா தேசகால வஸ்துக்களை ஏதாவது தெரியறதா ஆனா நாம இல்லேன்னு சொல்ல முடியுமா அவ்வளவுதான் அடுத்த சுலோகம் படிச்சுடலாம் அந்த யம் தேஷம் ಪರಿಕಲ್ಪಯೇತ ಯಂ தேஷம் ಪರಿಕಲ್ಪಯೇತ ಬುದ್ಧಿஸ்தத் ದೇಶกस्स साक्षी तथा वस्तुशु योजयेत तथा वस्तुशु योजयेत अन्तर्बाहिरवा सर्वं वा यं தேஷம் ಪರಿಕಲ್ಪಯೇತ ಯಂ தேஷம் ಪರಿ உன்னொரு மந்திரம் முக்கியமான மந்திரம் இருக்கு அதையும் கூட யோசிக்கணும் அதுதான் ரொம்ப நல்ல வட்டிங்க அனே ஜதே கம்பனிவன் இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறதுனா அநேஜத்து மனசோ ஜவியா நீங்க ஒரு இடத்துக்கு போகணுங்கிற போது அந்த இடத்த நினைக்கிற போது அந்த இடத்தை நினைக்கிற சாட்சி அதுக்கு முன்னாடி அங்க இருக்கான் அதை நினைக்கிற வஸ்து நீங்க அதை நினைக்கிற போதே நீங்க முன்ன நினைக்கிறது முன்னாடியா இருக்கா அந்த இடம் முன்னாடி இருக்கான்னா நினைப்பு முன்னாடியே இருக்கு ஆகையினால எங்க போனாலும் அது இருக்குன்னா அதனால தான் அது எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்றோம் எங்க போனாலும் இப்போ அமெரிக்கா அப்படின்னா உடனேயே அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு சொன்ன உடனேயே மனசு உடனே அங்க அந்த அந்த இடத்துக்கு முன்னாடி அது ரெடியாக நிற்கிறது ஏன்னா அது நம்ம தானே நினைக்கிறோம் நினைக்கிறவன் முன்னாடியா இடம் முன்னாடியான் கேட்ட என்ன சொல்றது நினைக்கிறவன் தான் நினைக்கிறவனுக்கு ஆதாரமா இருக்கிறது என்னது என்னதுவா சர்வம் வா உள்ளயா இருக்கட்டும் வெளியிலையா இருக்கட்டும் எல்லா இடத்திலேயா இருக்கட்டும் எம் தேசம் பரிகல் புத்தி தேசத்தை நினைக்கிறது கற்பிக்கிறது தத் தேசகா புத்திஹி புத்திஹி எம் தேசம் பரிகல்பயேத் அப்படி போட்டுக்கணும் புத்தி எம் தேசம் பரிகல்பயே புத்தி தான் கர்த்தா தத் தேசகா சாட்சி புத்தியால் தத்துங்கிறது என்ன அர்த்தம் புத்தியால் கற்பிக்கப்படும் அந்த தேசத்திலே அது இருக்கிறது சாட்சி ததா வஸ்து யோஜய் இது மாதிரி நீங்க அதுல அவர் போடல காலத்திலையும் யோசிச்சுங்கோ அது வந்து இப்ப வந்து காலம்ங்கிறதும் நம்ம நித்யாங்கறதும் கவுனம்தான் முக்கியம் இல்லை ஏன்னா காலம்ங்கிறதும் புத்தியினுடைய கற்பனை காலம்ங்கிறதும் புத்தியினுடைய கற்பனையா இருக்கு தேசம்ங்கிறதும் புத்தியினுடைய கற்பனையா இருக்கு எல்லாமே அத்தியஸ்தந்தானே கற்பிக்கப்பட்டது தானே இல்ல ததா வஸ்துஷு யோஜயேதுன்னு சொன்னா எல்லா வஸ்துக்களும் அதுதான் எல்லா வஸ்துக்களும் வஸ்துன்னா பொருள் எல்லா பொருளிலும் பொருளையும் அதில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு சிலதெல்லாம் புரிஞ்சிடும் சுவாமி இந்த தண்ணீர் அலை உதாரணமெல்லாம் புரியறது எல்லாரும் அதான் சொல்லுவாங்க கடைசியில் ஆனால் எல்லாம் ஒன்று தான் புரியவே மாட்டேங்கிறது அப்படின்னா இந்த உதாரணத்தை சொல்லி அந்த சைத்தன்யம்னு சொல்கிற போது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா அதில் வந்து வேணா அந்த தண்ணீர் கடல்னு சொல்லிவிடலாம் அதுக்கு தான் உபனிஷத்து என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறது வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணி வேதங்கள் ரொம்ப ட்ரை பண்றது யதோர்ணனாபிஸ்ருஜதே கிருண்ணதே ச யா பிருத்திவியாம் ஓஷதைய சம்பவந்தி யா சத்புருஷா கேசலோமானி எல்லாம் சொன்னால் நேரம் ஆயிடும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா சொப்பனம் மாண்டோக்கிய உபநேஷத்து இந்த சொப்பனத்தையும் சுசுக்தையும் வச்சு ஊரு டூருன்னு ஒரு டூர் இருக்குன்தான் பிரபஞ்சோயம் ததா ஜாகத் பிரபஞ்சோயம் மஜி மாஜா விரும்பிதா அதில் நீங்க சொப்பன ஒன்று தான் உங்களுக்கு ரொம்ப பிடி அது புடிபடலாம் நீங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா வேதாந்தத்தை ஸ்டீச் பண்ணவே முடியாது உபதேசம் பண்ணவே முடியாது ஆக சொப்ன வியாபி ஜாக்ரத் புருஷா ஜாக்ரத் பிரபஞ்ச சாட்சி வியாபின்னு புரிஞ்சுக்க வேண்டாம் அதை இனியும் போட்டு நீங்கள் எப்படி ஜாகிரத்தில் இருக்கிற புருஷன்னு ஏன் ஸ்திரீ போடக்கூடாதுன்னு கேட்டுவிடாங்க ஜாக்ரத் எல்லாம் எல்லாம் ஒன்று வந்து ஜாக்ரத் புருஷன் எப்படி சொப்ன பிரபஞ்ச வியாபகனாக இருக்கிறானோ அப்படி ஜாக்ரத் பிரபஞ்ச வியாபகனாக சுத்த சைதன்யம் இருக்குதுன்னு சொல்லி இங்கே புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் நான் தியானத்திலோட ஒரு ஸ்லோகம் சொன்னேன் இன்னைக்கு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 துரியம் அபூயதே அப்படின்னு சன்னியாசியில ராத்திரி தூங்குற போது சொல்ற ஸ்லோகம் அப்படி வச்சிருக்காங்க மோகேன விஸ்மிருத்தே திருஷ்யே சுசுப்து போதேன விஸ்மிருத்தே திருஷ்யே துரியம் அனுபவியது துரியம்னு என்ன துரியம்னா பிரம்மன் அர்த்தம் இந்த இடத்துல பிரம்மன் அனுபவிக்கப்படுகிற நம்ம வந்து இதெல்லாம் அப்படி அறிவால நீக்கிட்டோமானா அப்புறம் எல்லாம் உண்மை புரிஞ்சு போயிடும் அனுபவத்தை நம்முடைய அனுபவத்தை விட மாட்டேன்னு அது மெழுகு வத்திய வெளியில கொண்டு போய் நீட்டினா சூரியனுடைய வெளிச்சம் மெழுகுவத்திய மூடிடுறது இல்லையா அந்த மதிப்பே இல்லையா அது மாதிரி நம்ம கிட்ட நிறைய வேற்றுமை உணர்ச்சிகள் இருக்கு அந்த வேற்றுமை உணர்ச்சிகள் எண்ணங்களை எல்லாம் இந்த ஒற்றுமை எண்ணமானது மூடிடும் வேற்றுமை எண்ணங்கள் எல்லாம் மெழுகுவத்திக்கு ஒப்பானது அப்படி எழுதிடணும் ஒற்றுமையாக இருக்கிற அத்வைத்த ஜானம் இருக்கே அது என்னது சூரியனுக்கு ஒப்பான இது என்ன ஆயிடும் கேட்டால் இதெல்லாம் தெரியாது கண்ணெல்லாம் சரியா தெரியாமல் போயிடும்னு நினச்சிடுவாங்க நல்லாவே தெரியும் முந்தையை காட்டிலும் ஏன்னா இப்போ ரொம்ப புத்தியை தீட்டினதுனால எல்லாம் பார்க்கற போது யார் பேசினாலும் ஆழமே தெரிய ஆரம்பிச்சிடும் ஒருத்தர் பேசுகிற போது அவருக்கே அவர் மனசு தெரியுமோ இல்லையோ நம்ம மனசு நமக்கு அவரை தெரிஞ்சு போயிடும் ஆனால் அதில் நமக்கு தாற்பயம் கிடையாது விளக்கமாக அடுத்த வகுப்புல பார்ப்போம் அடுத்த வகுப்பு கடைசி வகுப்பு இங்கே இப்போ பயப்படாது ஓ பூர்ணம பூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவிஷா ஹரி ஓ